வணக்கம் நச்சினியின் ஆயிரத்து செய்தி சேவை ஜனவரி பத்தொன்பது இரண்டாயிரத்தி சனிக்கிழமை இன்று நாளிடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் மயிலாடுதுறை காயத்ரி தமிழக செய்திகள் திருவாரூர் திரு காரவாசலில் ஹைட்ரோ கார்பன் எடுக்க அனுமதி அளித்திருப்பது உள்நோக்கம் உடையது என பி பாண்டியன் தெரிவித்துள்ளார் பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியின்போது கால்நடை மருத்துவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்த விலங்குகள் நல உறுப்பினர் மீது நடவடிக்கை எடுக்க கால்நடை மருத்துவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பழனி தைப்பூச திருவிழா பாதுகாப்பு பணியில் நான்காயிரம் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் அங்கன்வாடிகளின் பணி நிரவல் மாற்றுப் பணிக்கான பணியில் சேர வேண்டும் என்று தமிழக பள்ளிக் கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது விண்வெளி துறையில் ஆர்வமுள்ள மாணவர்களுக்கு சோதனை முறையில் வாய்ப்பு வழங்கப்படும் என்று இஸ்ரோ தலைவர் சிவன் அறிவித்துள்ளார் இஸ்ரோ சார்பில் இளம் விஞ்ஞானி திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் திருச்சி உள்ளிட்ட ஐந்து இடங்களில் இஸ்ரோவின் நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கும் விண்வெளி ஆய்வு மையம் அமைக்கப்படும் என்றும் அதன் தலைவர் சிவன் அறிவித்துள்ளார் இலங்கை கடற்படையின் கப்பல் மோதி தமிழக மீனவர் உயிரிழந்துள்ளார் தூய்மை நகரங்கள் தொடர்பாக மத்திய அரசு பொதுமக்களிடையே நடத்தி வரும் ஆன்லைன் வழியான கருத்து கேட்பில் திருச்சி நான்காவது இடத்தை பிடித்துள்ளது இந்திய செய்திகள் எல்லை பாதுகாப்பு படையில் பணியாற்றியபோது தரம் குறைந்த உணவு பரிமாறப்படுவதாக புகார் தெரிவித்த தேஷ்பகதூரின் மகன் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளாா் மக்களவைத் தேர்தல் அட்டவணை என்ற பெயரில் சமூக வலைதளங்களில் உலா வந்த செய்தி குறித்து தீவிர விசாரணை மேற்கொள்ளுமாறு டெல்லி காவல்துறைக்கு தேர்தல் ஆணையம் கோரிக்கை விடுத்துள்ளது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் ஏற்பட்ட பனிச்சரிவில் சிக்கி நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் பெட்ரோல் டீசலுக்கு மாற்றாக எத்தனால் மெத்தனால் போன்ற மாற்று எரிபொருளை ஏமனில் சவுதி கூட்டுப்படைகள் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஹவுதி தீவிரவாதிகளின் எலிசபெத் அரசியல் தொன்னூற்றி வயது கணவர் எடின்பர்க் கோமான் பிளிப்கார் விபத்திலிருந்து காயமின்றி தப்பியதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன ட்ரம்ப் எச்சரிக்கையை மீறி எல்லை தாண்டி வரும் வெளிநாட்டினர் அமெரிக்கா காவல்துறையினர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் அரசு துறைகள் முடக்கம் நீடிப்பு அமெரிக்க குழுவின் டாவோஸ் பயணத்தை ரத்து செய்தார் அமெரிக்காவில் தமிழர் உள்பட நான்கு இந்தியர்களை முக்கிய பதவிகளை நியமித்து அதிபர் டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார் வருமான வரி ரிட்டர்ன் தாக்கல் செய்த இருபத்தி மணி நேரத்தில் பணத்தை பெற்றுக் முறை அடுத்த ஆண்டு முதல் நடைமுறைக்கு வரவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது முகேஷ் அம்பானி தலைமையிலான ரிலையன்ஸ் நடப்பு நிதியாண்டின் மூன்றாம் காலாண்டு அறிக்கையை வெளியிட்டது அதில் எதிர்பார்த்ததை விட லாபம் ஏழு புள்ளி ஏழு சதவீதம் உயர்ந்து பத்தாயிரத்து இருநூற்று ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாயாக உள்ளதாக தெரிவித்துள்ளது மத்திய பாஜக அரசின் இறுதி மற்றும் இடைக்கால பட்ஜெட்டில் வருமான வரி செலுத்துவோரின் வரி சுமையை குறைக்கும் விதத்தில் ஐந்து லட்சம் ரூபாய் வரையிலும் வருமான வரி செலுத்துவதிலிருந்து விளக்கம் அளிக்கும் திட்டத்தை அறிவிக்கப் தகவல் வெளியாகியுள்ளது விளையாட்டுச் செய்திகள் உலகின் இரண்டாவது மிக இளைய கிராண்ட் மாஸ்டர் என்ற தகுதியை சென்னையைச் சேர்ந்த டி குகேஷ் பெற்றிருக்கிறார் பாகிஸ்தானுக்கு எதிரான மூன்றாவது டெஸ்டையும் வென்று மூன்று புள்ளி பூஜ்யம் என தொடரை கைப்பற்றியுள்ளது தென்னாப்பிரிக்கா அணி முதல் முறையாக ஒரு தொடரை இரண்டு என்ற கணக்கில் வென்றதால் இந்திய அணி ஆஸ்திரேலிய மண்ணில் சரித்திர சாதனை பதிவு செய்துள்ளது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரில் தொடர்ந்து மூன்று அரை சதங்களை அடித்து அசத்தியுள்ளார் தோனி மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் தொடரின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சாய்னா நெஹ்வால் இருபத்தி ஒன்று புள்ளி பதினான்கு இருபத்தி புள்ளி பதினாறு என்ற நேர் செட்களில் ஹாங்காங்கின் இயனை வீழ்த்தி காலிறுதிக்கு முன்னேறினார் திரைச்செய்திகள் மும்பையில் ரூபாய் நூற்று புள்ளி அறுபத்தி கோடி கட்டப்பட்டுள்ள இந்திய தேசிய சினிமா அருங்காட்சியகத்தை பிரதமர் மோடி இன்று திறந்து வைக்கிறார் த ஹே மாஃபியா நாவலை படமாக எடுத்தால் ஹீரோவாக விஜய்தான் பொருத்தமாக இருப்பார் என அந்த நாவலை எழுதிய சுசித்ரா ராவ் தெரிவித்துள்ளார் ஷங்கர் கமல் நடிக்கும் இந்தியன் டூ படத்தில் படப்பிடிப்பு துவங்கப்பட்டுள்ளது இத்துடன் நச்சினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்